118 உங்களில் ஒருவர் மீது ஒவ்வொரு உடல் மூட்டுகளுக்காகவும் காலையில் தர்மம் செய்வது அவசியமாகும் அல்லா என்ற ஒவ்வொரு தஸ்மியும் தர்மமாகும் அல்ஹம்துல்லா என்ற ஒவ்வொரு தஸ்மீதும் தர்மமாகும் தீமையை தடுப்பதும் தர்மமே ஆகும் நேரத்தில் இரண்டு ரக தொழுவது இதற்கு பகரமாகும் என்று நபிஹல்ல அவர்கள் கூறினார்கள்